ேயகிண்டி முவியுதீரங்கரேமலீச मेस्तु भूयसे ே கண்டேவீசீரேச எங்கிரபடியே திருபாக்கிய செல்வனாய் தெய்வத்துக்கு அரசனாய் செங்கோருடைய செல்வனாய் இருக்கும் எம்பெருமானா பரம ஆட்சம் தானாலும் குடல் குறுப்பு இந்த சம்பந்தம் சொல்வார் அப்பெயரப்பட்ட சம்பந்தத்தாலும் அடிய சுதர்சனஸ்வாமி என்ன சந்தேன் தை கொண்டு நமக்காக श्रीरंगा அப்படிங்க <laughs> அப்படியே <laughs> நடக்கும் தனிப்பட்டயந்திக்கு ஏற்பட்ட ஒரு ஸ்லோகம் பவித்ரோசவம் அப்படின்னா என்ன ஆதித்யனுடைய சாமியம் என்னால் எப்படி ஆதித்யனும் சமமா இருக்க பெருமானும் சமமா இருக்க அப்படின்னு ஆச்சரியமா வர்ணிப்பார் இந்த அமைப்பிலே கடைசியாக முடிப்பர் நிகழ்வு बोलदी पर or and up or சேர்த்து இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவதாரிக்க அற்புதமாக காண இந்த தோண்டித்து பிரமாணகர you yeah. know வாயிலிருந்து வெளிவர வேண்டும் என திருவாரி கடைபெண்டு சரி ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த இடத்துக்கு போவேன் நடவடிக்கை வந்துடும் சொன்னா All right. <laughs> ஃபோன் மேம் என் உடமையே அந்த வரி அதிகளை வர எவ்வளவு அந்த ஆசாரத் யானும் அந்த அர்ஜுனில் சரி இதெல்லாம் செஞ்சானே வேதம் அந்த வேதத்துல எப்படி சொல்லி சொல்லியிருக்கு இந்த விஸ்வத்துக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய I'm like, சோத்ர பாட்சி இந்த வியாசர் ஆவடி இவன் கேக்க வடநம்பர்வா இவன் என்ன என்ன கேக்குறானோ அதுக்கு பொறுமையா பதில் சொல்லுவாரா சுதீஷ்யா அப்பா இந்த யாரிட்டதே தெரியாம நீ கேட்கவேணாம் நான் சொல்றது உண்மையே ஞானதேதரியமா கேட்கவேணும் ஞானியிடதே சென்று கேள் அந்த சார் எல்லா வேதங்களையும் எல்லா கீதங்களையும் களைந்து குணிதவனா ஒரு ஞானியிடதே சென்று அடிபனிந்து கேள் அவன் சொல்லுவான் அவ மா கண்ணன் சொன்னான் பகவ கீதைங்கற உயர்ந்த தர்மத்தை சொன்னானு சொல்லுவான் சொன்னார் சொல்லி அந்த யாரையாவது கூறாங்க